திரு கோட்டூர் சுவாமி திரு கொழுந்துநாதர் திருவடி போற்றி தேவி திரு தேன்மொழி பாவை அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் இது திருச்சிச்சம்பரம் நீல மாதிரி நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை பயம்பொடில்கள் சுந்தலகாயே கோலமஅதறு கயனே துன்பு பயம்பொடில்கள் சுந்தலகாயே கோலமமல்லரே மனம் கமழ் கோட்டு நத் எழுவார்கள் கோலமமலர் மனம் கmml கோட்டுனற் கொளுந்தே என்று எழுவார்கள் சால நீள்தலம் அதனிடை சால நீள்தலம் அதனிடை அதனிடை பங்கையம் மலச்சீரடி பஞ்சுரு மெல்விரல் அரவு அல்குல் மங்கை மாறுவலர் மயில் குயில் கிளி என மிழத்திய மொழிய பங்கயம் மலர்ச்சிரடி பஞ்சுரு மெல்வினல் அறவு அல்குல் மங்கைமார்பனறு மயில் குயில் கிளி என மிடத்திய மொழிய மென்கொங்கையார் குழாம் குணலை செய்ட்டூ நற்கொழுந்தே என்று எழுவார்கள் ஒட்டு ஒட்டுந்தே என்று எழுவார்கள் சங்கை ஒன்று இலராகி சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே நம்பனார் நல மலர் கொடு தொழுது எழுஙடியவர் நம்பனா நல மலரு கோடு தொழுது எழுங் அடியவர் தமக்கு எல்லாம் செம்பொனாதரும் எழில் திகள் முலையவர் செல்வம் மல்கிய நல்ல கொம்பனா தொழுது ஆடிய கோட்டூ நற்கொழுந்தே என்று எழுவார்கள் கோட்டூர் நற்பொழுந்தே என்று எழுவார்கள் அம்போனார் தர் உலகினில் அமரரோடு அமர்ந்து இனிது இருப்பரே நன ந பலவும் நீழ் பொழில் தீங்கனி தேன் பல மாங்கனி பயில்வாய கலவமஞைகள் நிலவு சொற்கிள்ளைகள் அன்னம் சேர்ந்து அழகாய குலவு நீ மயில் கயாவுகள் கோட்டூனர்ந்தே என்று எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீள் நிலத்தடை நீடிய புகழாரே கோட்டூனர் பொழுந்தே என்று எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீள்நிலத்தினை டிய புகழே ஆன தத்தன உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர் தனக்கு உருகுவார் ஒன் சுடர் தனக்கு என்றும் அன்பராம் அடியார்கள் பருகும் ஆறமுது என நின்று பறிவொடும் பத்தி செய்து எத்தி செய்யும் குறுகு வாழ்வயல் சூதரு கோட்டூ நற்கொழுந்தே என்று எழுவார்கள் கோட்டூனற்கொழுந்தே என்று எழுவார்கள் அருகு சேதரும் வினைகளும் அகனும் அருகு சேர் தரும் வினைகளம் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே அவன் அருள் பெறலாமே அருள் பெறலாமே தூமதி மத்தமும் துன்னருக்கார் பன்னி வந்தி துந்து வாடை தூமதி மத்தமும் துன்னருக்கார் பன்னி பொன்பாதலை களனோடு பரி கொன்றலை கலனோடு பரிகலம் புலியுரி உடையாடை கொன்றை என்ன மலர் தரும் போட்டுனர் கொழுந்த என்று எழுவாரை எழுவாரை பொன்னு என மலரரும் போட்டூர் நற்கொடுந்தே என்று எழுவாரை என்றும் ஏத்துவார்க்கு கிடரிலை ஏதம் ஏதும் வந்து அடையவே மாடமாளிகை கோபுரம் கூடங்கள் அரங்கு அணிசாலை கதர்னா மணி அரங்கு அணிதாலை பாடும் சூழ் மதில் பைம்பொன் செய் மண்டபம் பரிசொடுபயில் வாய கூடும் பைம்பொழில் சூதர் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் கோட்டூர் நற்கொழுந்தே ஒன்றியிலராகி நல் உலகினில் கெழுவர் புகழாலே ஒளிகொள் வாழ்யிற்று அறக்கன் அவ்வுயர்வரை ஒளிகொள் வாழ் எயிற்று அறக்கல் அவ்வுயர்வரை எடுத்தலும் உமையஞ்சி சுளிய ஊந்தலும் சோந்திட வாழோடு நான் அருள் செய்த குளிர்கொள் பும்பொடில் சூதரும் கோட்டூனற்கொழுந்தினை தொழுவார்கள் ததர கோட்டூனற்கொழுந்தினை தொழுவார்கள் தளர்வுள் தாமரை பாதங்கள் அருள் பெரும் தவம் உடையவர்தானே பாடியாடும்மை பத்தர்களுக்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடிமாலயன் காண ஒன்னா அத்திருவினை தெரிவைமார்கூடியாடவர் கைதொழும் கோட்டூ நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நீடு செல்வத்தராகி உலகினில் நிகழ்தரும் புகழே போனல் வெண்புரைச் சடையனை போட்டூர் நற்கொழுந்தினைச் செழுந்திரளை பூணல் செய்து அடி போற்றுமில் பொய்யில்லாமைய நல்லருள் என்றும் காணல் ஒன்று இல்ல காணல் ஒன்று காரமன் தேரர் குண்டாக்கர் சொல் கருதாதே பேணல் செய்து அரணை தொழும அடியவர் பெருமையைப் பெறுவாரே ஆன கோட்டூர் கொழுந்தே என்று எழுமார்கள் சால நீழ்தலம் அதனடை புகழ் மிக தாங்குவர் மாங்கானே போட்டூனர் கொழுந்தே என்று எழுவார்கள் சங்கை ஒன்றியலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே போட்டூனர் கொழுந்தே என்று எழுவார்கள் அம்பனாதரும் உலகினில் அமரரோடு அமர்ந்து இனிது இருப்பாரே போட்டூனர் கொழுந்தே என்று எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீழ்நிலத்திடையை நீடிய போடானே போட்டூனர் பொழுந்தே என்று எழுவார்கள் அருகு சேர்தரும் வினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே போட்டூனற்கொழுந்தே என்று எழுவார்கள் போட்டூனற்கொழுந்தே என்று எழுவாரே என்றும் ஏத்துவார்க்கு இடர் இலைக்கேடு இலை ஏதும் வந்து அடையாமே போட்டூ நற்கொழுந்தே என்று எழுவார்கள் கேடது ஒன்றியலராகி நல் உலகினில் கெழவுவர் புகழாலே போட்டூ நற்கொழுந்தே கொழுந்தினை தொழுவார்கள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவங்கூட எவர்தாமே போட்டூ நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நீடு செல்வத்தராகி இவ்வுலகில் நிகழ்த்தரும் புகழாரே ததன கோட்டு நற்பொழுந்தினை பேணல் செய்து அரணை கொழுங்கடியவர் பெருமையைப் பெறுவாரே pandula viral pavala vaichhen muli pavay sambandan vaindurei jeeda